ஒரு எண்ணாரு பத்தி பேசுறதுக்கு அதை பரமேஸ்வரன் மோகி ரூபத்தை கண்டு பிரமிச்சது தப்பு இல்லை நேற்று பரமேஸ்வருடைய ஒரே சக்தி தான் நாலு ரூபத்துல விவகாரத்துல பிரிஞ்சிருக்கு அது உலகத்தை விஷ்ணுவா இருக்கு தான் பவானியா இருக்கக்கூடிய அம்பாள் தான் விஷ்ணுவா இருக்கா அம்பாள் வேறு இல்லை விஷ்ணு வேறு இல்லை அதனாலதான் சௌந்தர அருக்கே கிருஷ்ண பரமார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு வியாக்கியானம் கோபாலசுந்தரியும் ஒரு வியாக்கியானம் இருக்குன்னு அதையும் கீழே ஒரு நாள் சென்னை முப்பத்தி ரெண்டு அது ஒரு வியாக்கியானம் இப்படி அம்பாள் வேறு இல்லை விஷ்ணு வேறு இல்லை அப்படின்னு சொன்னா பெரிய பாலம் ஒரு உபன்யாசகருக்கு உணர்த்தினால் ஒரு திருஷ்டாந்தம் அதிகம் இரண்டாம் நாளோ என்னமோ சொன்னேன் அம்பாள் வேறு இல்லை விஷ்ணு வேறு இல்லை இனிமே விஷ்ணுவை குறை சொல்லாமல் பேப்பருடைய ஒரே ஒரு சைடு இருக்குமா அப்படின்னு கேட்டு ஒரு சைடு இருக்கக்கூடிய பேப்பரை கொண்டு வாரம்னு சொல்லி உணர்த்தினால் அந்த சம்பவத்தை சொல்லித்த முன்னாள் முன்னாடி சொல்லித்து அதனால விஷ்ணு வேறு இல்லை அம்பாள் வேறு இல்லை விஷ்ணுதான் மோகனி ரூபத்துல வந்தாள்னாக்க அம்பாலே தான் வந்திருக்கான்னு அர்த்தம் தன் பத்னி தர்மபத்னியோட சேர்ந்து இருந்தான் இன்னைக்கு ஒரு பத்த வேற உடம்ப கட்டி வந்திருக்காயா வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும் மனசு புரிஞ்சுக்கணும் பரமேஸ்வரன் தர்மவிரோதமா ஒரு காரியத்தை பண்ணுவரா தர்ம காரியம் இல்ல இது தாம்பத்திய தர்மத்துக்குள்ள கட்டுப்பட்டு காரியம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அதோடு கூட ஒரே க்ணத்துல கட்டிட்டு வந்து ஒரே திவ்ய ரூப ராவணியத்தோட வர மோகினி ரூபத்துல வர இப்படி ஒரு கிணத்துல அந்த புடவை கட்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் எப்படி வந்தது ரூபத்தை மோகினி ரூபத்தை தரிச்சு பரமேஸ்வரன் கூட பிரமிக்கும்படியா ஒரு ரூபத்தை தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் விஷ்ணுவுக்கு எப்படி வந்தது முகூர்த்த சத சமயத்தை தாண்டி போயிடும் கூறப்படவை வரதுக்குள்ள முகூர்த்தம் தாண்டி போயிடும் இது பல கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னாக்கே அதுக்கு நல்லா நல்லா ரொம்ப பழக்கப்பட்ட வாழா யாராவது அவள் ரெடியா வச்சிருக்கோம் அம்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் அவ எப்படி மனுஷன் கட்டிக்கிறது தெரியாம ரொம்பவே இருந்து அனுபவப்பட்டா பொண்ணுக்கு வச்சிருக்கணும் அப்படி இருந்தா அது சீக்கிரமா வரமுடிய கவலை அவரை பஞ்சகத்தை ரொம்ப விஷயம் இது கூட தெரியாம நாம இருந்துமே தெரியாம இருக்கோம் ஒரு க்ஷணத்துக்குள்ள ஒரு பெண் ரூபத்தை பிரமிக்கும்படியா என்ன காரணம் அம்பாள் ஆராதனை பண்ணி அம்பாள் அனுகிரகத்தால் அப்படி ஒரு ரூபத்தை அடைஞ்சாள் வேற பார்த்து புராணம் சொல்லிருக்கக்கூடிய வாக்கியத்தை வச்சிருந்து இங்க ஆச்சாரியா சொல்றாரு ஹரி பிரணத்த ஜன சௌபாகஜன புற நாரீபுத் அம்பாள் எப்படி இருக்காள் தன்னிடத்துல ஒருத்தன் நமஸ்காரம் அவனுக்கு சர்வ சௌபாகியத்தையும் வாரி வித்தரணம் பண்ணக்கூடிய பிரணதஜன சௌபாகியஜனி நாராயணனா இருக்கக்கூடிய பிரபு மோகின ரூபத்தை தரிச்சு பரமேஸ்வரனே பிரமிக்கும்படியா செய்தார்னா நாராயணனுடைய புத்திரனான மன்மதன் அவன் என்ன பண்ணா அவ மன்மதாசன் நாராயணனுக்கு ஒரு பேரு அதனால காமஜனகன் பேரு நாராயணனுடைய புத்தன் மன்மதன் அந்த மன்மதன் என்ன பண்ணா ஸ்மரோபி துவாத் முனீநாமப்பிய பிரபவதி மோகாயமதா மன்மதனை ஒருபடி சாம்பலா எரிச்சுட்டாள் சுவாமி பரமேஸ்வரன் அவரு தபச கெடுக்கணும்னு தபச கெடுக்கணும்னா இதுக்காக பார்வதி பரமேஸ்வரர் தம்பதிகளா சேரணும் குமார சம்பவம் ஏற்படணும் முருகனுடைய பிராதுபாவம் ஏற்படணுங்கிறதுக்காக தேவர்கள் எல்லாரும் இந்த மர்மதனை தூண்டிவிட்டு அதுக்காக பரமேஸ்வரனுடைய தபசக்கு இருக்க முடியாத பானத்தை பிரயோகம் பண்ணிவிட்டான் மன்மதன் இருக்கதை பரமேஸ்வரன் கோபம் கொண்டு நெத்திக் கண்ண திறந்த ஒரு பிடி சாம்பலா மன்மதனை இருக்கக்கூடிய அடையாளம் தெரியாம வெறும் சாம்பலா பண்ணிவிட்டான் பஸ்மாவசேஷன் மதனஞ்சான்னு காளிதாசனுடைய வாக்கு குமார சம்பவத்தை வெறும் ஒரு பிடி சாம்பல் தான் மிச்சம் பஸ்மாவசேஷம் மதனம் சக்காரா அந்த மன்மதனை பார்வதி கல்யாண காலத்தில் அம்பாள் உஜ்ஜீவனம் பார்வதி கல்யாண காலத்தில் முப்பத்தி முப்போழு தேவர்களும் கூடியிருக்காள் வெந்தர் சாரணர்கள் கிம் புருஷர்கள் ரிஷி வர்க்கங்கள் எத்தனையோ விதமான பெரியவர்கள்லாம் இருக்கார்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோது ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம் தாக்கப்பட்டு தவிச்சின்றிருக்கு ரத்தி தேவி பார்வதி பரமேஸ்வராக அவா தம்பதிகளாக சேரப்போரால் திவ்ய தம்பதிகளாக நாம பக்தாவை விட்டு இன்னும் பிரிஞ்சிருக்கோமே கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் பர்த்தாவை உஜ்ஜீவனம் பண்றேன்னு பரமேஸ்வரன் சொன்னானே இன்னும் நாம பர்தாவை சேர்ந்து அறையிலையே அப்படின்னு தாபியுடைய தாபத்தை தெரிஞ்சுடைய தாபம் தெரியும் ரத்தியுடைய கண்ணுக்கு மாத்திரம் தெரியும்படியா ஷரீரம் இல்லாதவனாக சரீரத்துக்கு அங்கம்னு பேரு அங்கம் தான் சரீரம் அங்கம் தான் மடி முதல் காவாசி விட்டாக்க மடி மூணாவது காவாசம்னா சரீரம் அங்கம் அவனை மன்னத்துல மாத்திரம் உஜ்ஜீவனம் பண்ணால் கடைக்கன் பார்வையாள சரீரம் இல்லாமல் அங்கம் இல்லாமல் பண்ணப்பட்டதால் அவனுக்கு அனங்கன் அப்படின்னு பேரு சரீரம் இல்லாமல் மன்னத்தில் உஜ்ஜீவனம் கடைக்கன் பார்வையாள இந்த வேடிக்கையா சொந்துவா அவர் பெரிய ஒரு மருந்து பச்சளை ஓஷதி ஆட்டமா இருந்துட்ட எரிச்சு தள்ளப்பட்ட ஒரு ஜீவன் மறுபடியும் கொடுக்கணும்னாக்கி மீ மெடிசன் எரிச்சு அவன் போய் பாக்டோர் என்ட்ரி கொடுக்கிற மாதிரி சொல்லிட்டு போன அவர் இருக்கிற போது அவர் கோச்சு பக்கமா அது என்ன தர்மம் அது அது பதிமிரத தர்மமா புருஷன் சொன்னப்பீதி ஒரு காரியத்தை செய்யலாமா அது அம்பாள் எப்படி செஞ்சு விட்டாலும் அம்பாள் அப்படி செய்யற ஒரு காலம் செய்ய மாட்டான் மகாபதிம்தா சிவோமணியா இருக்கக்கூடிய அம்பாள் ஒரு காலம் செய்ய மாட்டான் பரமேஸ்வரே தான் ரஜிதேவிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு அம்மா ரத்தி போய் ஒரு சாம்பரா மாதாவோ பிதாவோ பிராதாவோ குடும்பமோ வேற யாரும் கிடையாது பர்தா பத்தவரை எனக்கு சொதிக்கிறதுக்கு பந்தூர் ஒருத்தர் கிடையாது அவரையும் எரிச்சு ஒருபடி சாம்பராபண்ணு விட்டாட நான் குடும்பகி பிரம்மாவை பார்த்துதான் புலம்பினாள் அனுபவிச்சு பாதினேன் கொஞ்ச நாள் பொறுத்திருநாளாம் பரமேஸ்வரன் வாக்கு கொடுத்திருக்க பரமேஸ்வரன் கொடுத்த வாக்க அம்பாள் நிறைவேற்றினாள் அப்ப இல்ல 200 பெரிய விஷயத்தை நாம தெரிஞ்சிக்கணும் we go back to where we started parameshwaran maaki ulta adu ambal neravechinalna parameshwaran veeri illaye ambal veeri illayengra shivashaktiye karupiniyengra thatathai kondu shivashaktiya yuttana modhasam aarambikkirapodu endha thatathai vaathuvoma adukku we get one more corroboration if at all corroboration was required appadi oru additiona oru pramanaam gedikirathu ambal yen ujjivanam pannaa appadinaa ke பரமேஸ்வரன் உஜீவனம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு அலங்காரத்தோட கர்வத்தோட போனா கர்வம் வந்தா அழிச்சுடுவார் அதோட கூட அவனுக்கு வேற ஒரு கர்வமும் இருந்தது நமக்கு வசப்படாதவாலே உலகத்துல கிடையாது பரமேஸ்வரன் கூட வசப்படுத்தி விடலாம்னு ஒரு கர்வம் தன்னை போல ரூப லாபட்சம் கொண்டவன் யாருமே கிடையாது மன்மதா காலம் சொல்றோம் நிகழாம அவ்வளவு அழகு வாய்ந்தவன இந்த அழகு இந்த அழகுக்கு நிகழ்ச்ச கிடையாதுன்னு கர்வம் வந்தது ரெண்டு அழகை ரெண்டு கர்வத்தையும் பரமேஸ்வரன் ஒரு கர்வத்தை போக்கினா அம்பா ஒரு கர்வத்தை போக்கி ரெண்டு கர்வத்தையும் பார்வதி பரமேஸ்வர ஜாயின்டா ஆளுக்கு ஒரு கர்வமா போக்கி வச்சு நின திமிரால் தானேஸ்வரன் நடக்கணும் உலகத்துல நினைச்சா மன்மத்தனுடைய அம்பாளுடைய பிரபஞ்சத்துலேயும் அவன் சர்வீசஸ் ஆர் ரிக்வைட் இஸ் இகோ அவனுடைய கை கண்ணி தான் தேவையா இருக்கு அது அவன் நானா ஜெயிச்சிருவேன் நினைச்சிருந்த பரமேஸ்வரன் போற போது எரிச்சு பரமேஸ்வரன் நீயா போய் உலகத்தை ஜெயிக்கிறேன் நினைக்காத நான் கொடுத்த சக்தியால் தான் நீ உலகத்தை ஜெயிக்கிறேன்னு மன்மதனுக்கு கர்வம் வராதபடி தன்னுடைய சங்கல்பத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஏஜெண்டாக மாத்திரம் மன்மதனை உஜ்ஜீவனம் பண்ணி எந்த சரீரத்தில் அவனுக்கு ரொம்ப கர்வம் இருந்ததோ அந்த சரீரமே இல்லாம பண்ணிவிட்டு ஆரம்ப அரங்கனா தான் போது புது வாழ்வு கொடுத்தா புது சரீரத்தை கொடுக்கல but since the vaccinatedlink in the same order, he was given a new life, but not a new body. And as thearlo should not become the story, we can't describe it anymore as anastis. We Mart? Where somebody who be passing all his body is as a and not a body, because of a human being, he went down back to overhead so that the spirit of the heart does not become the same. So even at least the character, if the spirit of thatам will reach all that இருந்தாலும் அவனுடைய வேலை இருந்தாலும் பிரபஞ்ச லீத நடக்கும் உஜ்ஜீவனம் பண்ணி பரமானுகிரம் அந்த அனுகிரகத்தால் என்ன முனிவர்கள் மகா முனிவர்களுடைய மனச கூட அப்படி பிரமிக்கும்படிதான் செய்யக்கூடிய ஒரு சக்தி அடைஞ்சு விட்டான் ரி தேங்க தாத்துலக்கூது லேசியம் இஸ் பாசிபிள் அப்புறம் அதனாலதான் சாப்பிட வேண்டிய சமாச்சாரங்கள் இங்கிலஷ் லிக் எல் ஐசி கே லிக் லிகில் தான் வந்து இருக்குமோ அதுக்கு லேகியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக ஆயுர்வேதத்தில் வரக்கூடிய லேகியங்கள்லாம் கூட சாலிடவும்ும் இல்ல லிக்விடாவும் இல்ல அது கொஞ்சம் ஈர பச ஒண்ணு இருக்கு அது ஏதோ டிபெண்டிங் நெய் பேஸ் பண்ணி சில மருந்துகள் இருக்கும் அது கொஞ்சம் செமி சாலிடா இருக்கு கொஞ்சம் உருட்டி தீபாவளி மருந்தாட்டமா ஏதோ வயல பொறுக்க வேண்டியிருக்கு தீபாவளி மருந்தாட்டமா எச்ச பண்ணாம போட்டுனா கூட கையில ஒட்டிக்கிறது எங்கேயோ இருக்க ஒட்டது ஒன்னும் நாட்டில் ஒட்டணும் இல்ல கையில ஒட்டணும் ஒட்டிக்கிறது அப்புறம் தீபாவளி மருந்து சாப்பிட்டா கையை போய் அலம்பிக்க வேண்டியிருக்க ஒன்று அதுக்குத்னியுடைய கண்ணுக்கு மாத்திரம் அதுல ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை நினைச்சுட்டு மன்மதனுடைய பாதை நம்ம வந்து பாதிக்காமல் இருக்கும் அது மாத்திரம் இல்ல ஒரு தம்பதிகளுக்குள்ள புருஷனுக்கு பத்னிய வேற ஒரு ஸ்திரியை பார்க்கணும் கண்ணால பார்க்கணும்ங்கிற எண்ணம் கூட வராமல் புஷாங்கிற வார்த்தை அப்படி ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தும் நமக்கு எடுத்துக்காட்டுறது அம்பாள் சம்சாரில நடக்கணும்னு நினைச்சிட்டு இந்த மன்மத்தின சரீரம் இல்லாமல் அலங்கனாக உஜ்ஜீவனம் ஏன் நடக்கணும் என்ன நடக்கல பிரபஞ்சம் தொடர்ந்து சந்ததி ஏற்படலாம் என்ன குடிமடிக்கு ஆசைப்பட்டான் சிருஷ்டி பண்ண ஏன் கட்டேனா ஏன் ஆசைப்பட்டான்னு கட்டிட் அதுக்கு பதில் இல்ல பட்டத்திரி ஒரு காரணம் பக்திபரமா ஒரு காரணத்தை சொன்ன இந்த மாதிரி ஒரு ஜென்மா மனுஷன்மான்னு ஒன்னு வந்ததுனால்தானே ஒன்னுடைய திவ்யமங்கல சுரூபத்தை குருவாயு பெண் என்ற ரூபத்தை கண்ணால பார்க்க முடிகிறது அதே மாதிரி மறு சுரூபமா இருக்கக்கூடிய பாகவதி ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய சிருஷ்டியா இருக்கு எதுக்காக இந்த சிருஷ்டிங்கிற ஒரு காரியத்தை எதுக்காக செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் இப்பதான் பாதுகாப்பு காரணம் புரிஞ்சது கஷ்டாதே சிருஷ்டி லோச்சம் அமையே நோச்சேஜீவா கடந்த வா மதுஷித் தேத்தை ஸ்ோத்தைச்சபித்த பரமசுதோதிபரை பிரமேன் அதுனால பகவான் அனுபவிக்கிறதுக்காக ஜென்மாங்கிறது பக்தர்கள் சொல்லக்கூடிய காரணம் இதுக்கு இன்னொரு காரணம் உண்டு சம்சாரி ஏன் நடக்கணும் உண்டு ஜென்மா மறுபடியும் வராமல் இருக்கிறது தான் இந்த ஜென்மாவுடைய லட்சியம் தெரியா சம்ஸ்கிருதத்துல பண்ண உபன்யாசத்தை டேப் போட்டிருக்கா சென்டல் டெவி போட்டிருக்கா அதுல ரொம்ப குழந்தைக்கு புரிய சம்ஸ்கிருதம் ஜென்மென்மலம் ஜென்மித்யவா இ மோட்சம் ஆனா மறுபடியும் ஜென்மா வராமல் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மா தேவையா இருக்கு ஒரு ஜென்மா எடுக்க ஜென்மா வராம ஒரு நிலையை தேட முடியல அப்ப மோட்சத்தை அடைகிறது தான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அல்டிமேட் கோல் அப்படின்னு சொன்னா ஹவு இஸ் இ கோயிங் டு ரீச் தட் கோல் Only by taking ஏ birth. அந்த ஜென்மா ஒண்ணு எடுக்கணும்னா மன்மத்தினுடைய எத்தனையோ ஜீவர்கள் கோடிக்கணக்கான ஜீவர்கள் அவவா பிராரப்த கர்மாவை ஒர்க் ஆப் பண்ணதுக்காக ஜின்மா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அந்த கர்மாவுடைய தோஷங்கள் எல்லாம் கஷயமடைஞ்சு வாசனா தோஷங்கள் எல்லாம் விலகிற போதுதான் கடைசி ஜென்மாவா ஒரு ஜென்மா வரும் அந்த கடைசி ஜென்மாவில் ஈஸ்வர சாட்சா ஜீவன் முக்த நிலை ஏற்பட்டு மறுபடியும் ஜென்மா இல்லாத ஒரு நிலைய தேடிக்க முடியும் இட்ஸ் ஒரு சீரீஸ் அது வேற வழி கிடையாது அதனால எத்தனையோ ஜீவர்கள் அவளுக்கு பைப் லைன் கூடிய ஒரு ஜீவனுக்கு அவளுக்கு பிசிக்கலா ஒரு மர்மத்துடைய காரியம் உலகத்தில் நடந்தாதான் ஒரு சரீரத்தை அடைஞ்சி ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையாக ஒரு ஜென்மம் எடுத்து மோக் அதனால மோக்ஷம் கோலுக்கு பிரபஞ்ச லீலங்கிறது ஒரு விதத்துல உபகாரமா இருக்கு ஒரு விதத்துல தடையா இருந்தாலும் கூட ஒரு விதத்துல உபகாரமா இருக்கு இப்படி ஒரு காரணம் அதனால பிரபஞ்ச லீல நடக்கணும் நம்பாள் நினைச்சா இந்த ஒரு ஜீவன் அது பழுத்த பழமா மாறி விடுத்த மகாபரிபால போல இருந்து அந்த ஒன்பது வருஷம் எடுத்து கேட்டி ஆனா இன்னைக்கு நினைச்சா கடல ஜலம் இருக்கு அது மாதிரி ஒரு ஞானித்தோன்னா போற உலகத்துக்கு முழுக்கேஷன் அழுக சோகம் மோகம் கல்யாணம் கார்த்திகை மற்றபடி இருக்கக்கூடிய மரணங்கள் எல்லா விதமான முகடு பழங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான அனுபவங்களும் தொடர்ந்து நடக்க வேண்டியிருக்கு சோல் ஒரே ஒரு ரத்ன ஒரு ஞான ரத்னத்தை கொண்டு பண்றதுக்கு இந்த பெரிய சாகரம் ஏற்படும் ரத்னாகரம் பேரு சாகரம் தேவையா இருக்கு ஒரு ஞானிங்கிற ரத்னத்தை உருவாக்குறதுக்கு சம்சாரங்கிற சாகரம் தேவையா இருக்கு அதனால பிரபஞ்ச நீதி நடக்கணும் இன்னொரு காரணம் மகாபெரிவாசல் இருக்கா அதாவது மோட்சங்கிற நிலையில ஒரே ஆனந்தம் ஒரே ஆனந்தமா இருக்கு அனுபவிச்சு அடிபட்டு மனசு நொந்து போனாதான் அந்த சுகம் என்னங்கிறது பை கான்ட்ராஸ்ட் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சரியா இருக்கும் வெயில்ல போய் திரிஞ்சுட்டு வரக்கூடியதற்குதானே நிழலுடைய அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தானே பணத்துடைய அருமை தெரியும் ஒரேடியா பட பிடிக்கிறவ இல்ல தவிச்சிருவனுக்கு தானே தீர்த்தத்துடைய அருமை தெரியும் அதே மாதிரி துக்கத்தை அனுபவிச்சவனுக்கு தான் பிரிவு என்னன்னு அனுபவிச்சவனுக்கு தான் செயற்கை உடைய சுகம் என்னன்னு தெரியும் சம்சாரம் என்னன்னு அனுபவிச்சு தாபப்பட்டவனுக்குதான் தாபத்த சந்தப்தா இருக்கக்கூடியவனுக்குதான் மோட்ச சுகம் என்னங்கிறது வரபோது For the release from this bondage அதை இவன் பூர்ணமா அனுபவிக்கணும் பகவான் எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணிருக்க இது சுலபத்தை தூக்கி கொடுத்துட்டா அது விலை புரியாது ஏதோ ஒரு ரூபாய்க்கு ஏதோ பட்டாடிக்கி சாப்பிடுற மாதிரி நினைச்சு அது ஒன்றும் பிரயோஜனப்படாது அது எப்பேற்பட்ட பெரிய ஒரு பேரானந்தம் அனுபவிக்கணும்னா அதுக்காக பல ஜென்மாக்கள் தவிச்சு அவன் குட்டிகளை அவங்க எல்லாம் போட்டு சிரமப்பட்டு திருண்டாடி வரும்பொழுதுதான் இவ்வளவு பெரிய வச உணர முடியும் அந்த ஒரு பெரிய சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு நல்ல பாயசம் மேல தேர்தான் அப்புறம் நேரத்துக்கு வந்து எனக்கு தெரியாது அஞ்சு மணி உருளை உருளை வச்சு பேருக்கு மாத்திரை போட்டுக்கலாம் இறக்க முடியல உண்டாக்கணும் அங்கேயிருந்து ஒரு புடி இஞ்சி ஏதாவது காரமா இருந்து அந்த காரத்துடைய பலத்தை இன்னொரு பாயசம் உள்ள போறது அப்ப நல்ல பாயசம் உள்ள போனோம்னா ஒரு காரம் அதுக்கு கவுண்டர் பாயிண்டா உள்ள இருந்தாதான் இது உள்ள தள்ளுறது அப்படிங்குற பொழுது மோட்சம் என்ற ஒரு பரம மதுரமான வஸ்து அதை கிரகிக்கிறதுக்கு ஒரு காரம் அப்படி அதுக்கு கவுண்டர் பாயிண்டா கான்ட்ராஸ்டா ஒரு காரம் தேவையா இருக்கு அதுதான் சம்சாரம் என்ற சாகரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அந்த காலத்திலையும் அந்த காலத்துக்கு எல்லாம் ஒரு காரணமா ஒரு காலம் இருக்கு அகங்கார இந்த சாரத்துக்கே அந்த காலத்துக்கு இந்த அகங்காரம் தான் காரணம்தான் இருக்கு ஏன்னா இகோன்னு ஒண்ணு இல்லன்னா ஒண்ணு இல்லை அந்த அகங்காரம் இந்த காலத்துக்கு காரணமா இருக்கு இந்த காலம் இருந்தாதான் பை கான்ட்ராஸ்ட் மோட்சத்துடைய அனுபவிக்க முடியாது அந்த பேரானந்தம் வரபொழுது அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே முன்னாடி கொஞ்சம் இந்த அவதிகெல்லாம் பட்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் துன்ப இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரட்டும் அப்பதான் இவனுக்கு அந்த அருமை என்னன்னு பண்ணதேம் இல்லாம நாராயணன் பரமேஸ்வரன் மகக் கொண்டு போகின்ற ரூபத்தில் பிரமிக்கும்படியா செய்தாள்ன மன்மதன் அவனுடைய பாட்சா பரமேஸ்வரன் ததிக்கிற மகான்கள மகக் கொண்டு மயக்கக்கூடிய சக்தி கொண்டவன் பரமேஸ்வரன் ததிக்கிற பரமேஸ்வரன் எரிச்சு சாம்ராபன் விட்ட எரிச்சப்பட்தானே அனுகிரகம் கிடைச்சது அந்த அனுகிரகத்தால் தானே முனிவர்களுடைய உலகத்தையும் வசப்படுத்திருக்கான் விஷயத்த சொல்ற இப்படி முனிவர்களுடைய மனசொண்டு பிரமிக்கும்படியா செய்கிறான் உண்மையை முனிவர்கள் எல்லாம் மன்மதனுக்கு வசப்பட்டவாழ் அவளும் நம்ம போல அப்படின்னு நினைச்சிடப்படாது அது என்னங்கிறது நாளைக்கு சொல்றேன் தொடர்ந்து கம்பர் பண்ணூர் எந்த ஏழாவது ஸ்லோகத்தை தான் குட்ட வெளிப்படுத்த போறாள் ஆச்சாரிய அதை நாளைக்கு தொடர்ந்து நாம பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம் ீ நமவரி சயது தாம ஜயேமனியஜனீவ் புரரிப்புமோ புஷ முனீனிய வாதியான ஊடக பரமான விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்தணைக்கித்து பூர்வச்சரித்திர அம்பாளுடைய உபாசனத்தால எப்பேற்பட்ட பலத்தை அடைஞ்சிருக்க சாதாரணமா ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் புராணத்தில் இது மாதிரி பலன்கள் வரது பல சொல்லி சொல்ற ஸ்காந்தத்தில் தாரகாசுர வதத்துக்கு தனியா பலன் சொல்லி இந்த தாரகாசுர வத சரித்திரத்தை சவணம் பண்ணிதான் நாராயணனை பரஸ்வதி சொல் பெரிய பலத்தை அடைஞ்சிருக்காள் அப்படின்னு பல இடங்கள்ல வருது அவாளே பலனடைஞ்சிருக்காள்னா சாமான்யமா இருக்கக்கூடியவர்களுக்கு விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நமக்கு அதை சூஜகம் பண்ணதுக்காக தான் உத்தம பதிப்படுத்த இருக்கக்கூடிய பதினோரு ஜெகன் மாதா சீதை சுந்தரகாண்டி ஜெகன் மாதா சீதையே அடைஞ்சிருக்காள்னா மீதி இருக்கிற அத்தனை ஸ்திரிகளுக்கும் இவாளுடையது பரம கஷமத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நாராயணனே அம்பாலை உபாசனம் பண்ணி பரமேஸ்வர கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மோகினி ரூபத்தை விட்டாள் சொன்னா பாக்கி இருக்கிறவா எல்லாருக்கும் இப்ப ஏற்பட்ட உயர்ந்த பலத்தை கொடுக்கும் அந்த அம்பாளுடைய பூஜனமானது அததான் மறைமுகமா நமக்கு எடுத்துக்காட்டுறார் நாராயணன் பரமேஸ்வரன மோகன் ரூபத்தை போட்டு ஒரு கிணக்கத்துல அப்படி வசப்படுத்தி மன்மதன் அம்பாளை நமஸ்காரம் பண்ணி ஸ்மரோபித்வாம் நத்வா ரத்தினயன லேஹியன வபுஷா ரத்திக்கு மாத்திரம் கண்ணுக்கு தெரியும்படியான ரூபத்தை அடைஞ்சு அரங்கனாக உஜ்ஜீவனம் அடைஞ்சு உலகத்துல எல்லாரையும் ஜெயிக்கிறான் மன்மதன் அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியம் இல்ல மகான்களா இருக்கக்கூடிய முனிவர்களுடைய மனசு மது கொண்டு கவர்ந்து முனியினாமப்பந்த பிரபவதி மோகாய மகதாம் மகதாம் முனியினாமபி அந்த பிரபவதி அப்படின்னு அன்மையும் பண்ணுவ மகான்களுடைய மனசுமது கொண்டு மோகமடையும்படி அசுறான் மன்மதன் வாஸ்தவத்தில் அவனாசிக்கிறான் அது அம்பாளுடைய முதல் ஸ்லோகம் எடுத்து சொல்லு பகவதி மோகாஜ மகாமாயா பிரயச்சதி ஞானிகளுடைய மனசுல கூட மகாமாயா இருக்கக்கூடிய அம்பாள் கவர்ந்து அப்படி மோகத்துக்கு ஆதாரமாட்டமா கொடுத்துடலாம் மறுக்கட்டாயமா அவ்வளவுதான் இந்த மனசாலருந்து மோகத்துக்கு வசப்படப்படாதுன்னு ரொம்ப ஜாகிரதையா இருந்தாலும் கூட பலாதாகிருஷ்ய மோகாஜ மகாமாயா பிரயோகிச்சது மோகத்துக்கு சாப்பாடு ஆட்டமா தீனி ஆட்டமா இந்த மனச மகான்களுடைய மனசு மன்மதன் பிரமிக்கும்படியா செய்கிறார் அம்பாளுடைய கிடைச்ச ஒரு அனுகிரகம் அனுகூலமா இருக்கலாம் நமக்கெல்லாம் அது அனுகிரகம் இல்லையே மனசு மோகத்துக்கு வசப்பட்டு விடுத்துனா அனுகிரமாது இந்த மன்மதனுக்கு ஏற்பட்ட அனுகிரகத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நாம் நமக்கு அந்த பாதை மன்மதனுடைய பாதையானது நமக்கு வராது இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் எப்படின்னாக்க ஒரு பெரிய ஸ்தானத்துல ஒரு பெரிய பிரபு இருக்கார் அதிகாரி இருக்கார் ஒரு பெரிய மந்திரியில வல்ல இருக்கார் இல்ல ஒரு கம்பெனியில பெரிய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் மாதிரி இருக்கார் அவரால் பல பேருக்கு பல காரியங்கள் ஆக வேண்டியது அவர் அவருக்கு கீழே அவர் பேரை சொல்லி எம்டி சொல்லிருக்காரு பல காரியங்கள் பண்ணிட்டு இருப்பான் அப்ப இவன் சொல்றவன் வார்த்தையை கேட்டு பகந்து போகக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாள் அவன் சொல்றதா செய்யக்கூடியவர்கள இருப்பான் எம்டி கே ரொம்ப வேண்டி ஓடி போய்டுவோம் ஏன்னா இவங்க இந்த கீழே இருக்கக்கூடிய குட்டி தேவதைகள் எல்லாம் அந்த மாதிரி அம்பாள் தான் இருக்கக்கூடிய மகாராக்ணி அவள் இந்த அம்பால போய் டேரக்டா உபாதிக்கூடிய அதுக்கு மேல மன்மதன் நம்மளை எப்படி ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு வழியின்னு சொல்றதுக்காக தான் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஏற்பட்டு அதோட அடுத்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் கிளாரிபிகேஷன் சொல்லணும் இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அடிக்கடி மகானனுடைய மன்மதன்லாம் இருக்கு ஒரு மேலகையை பார்த்த விஸ்வாமித்ர பத்து வருஷ காலம் ஒரு நாள் ராத்திரியை போல ஓடிப்பெடுத்து அகோராத்திராபதேசியான கதாசா சம்வத்சரா தசா அப்படின்னு ராமாயணத்தில் பாலகாடத்தில் விஸ்வாமித்து சொல்றார் ஒரு கஷ்யபர் மாயாதேவியை பார்த்தால்மாதிரிகள் தோன்றினார்கள் ஒரு துர்வாசனத்தில் போய் அஜமுகாசரி போனால் பலாத்காரமா அவரிடத்தில் ரெண்டு புத்தர்களை பாத்தாபி இல்வதைகளை அடைஞ்சார் என்று சொல்றது ஒரு பராசர படகோட்டின் இருக்கக்கூடிய மத்யகந்தியை பார்த்து அவள் யோசன கந்தியாக மாற்றி அவள் மூலமா வியாசர்கள் அவதாரம் என்ன வகுத்து கொடுத்துட்டு போயிட்டார் சொல்றது ராமாயணத்திலும் எல்லா புராண இதுகாசங்களையும் இந்த மாதிரி சரித்திரம் பல இடங்கள்ல இருக்கு சௌபரி மீன்கள் சௌக்கியமாக அனுபவிச்சு இருக்கிறத பார்த்த உடனே தானும் தாம்பத்ய வாழ்க்கையானு ஆசைப்பட்டு மாந்தா தாவிடத்துல போய் அவருடைய ஐம்பது பெண்களின் விவாகம் என்று வந்தார் என்று சொல்றது இந்த சரித்திரங்கள்லாம் வாக்கர் வாஸ்தான் வாமா அயம் பிரகல கபிஸ்தேத சுகேசுராஜ லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோட ஆவேசத்தோடு வரா சுவன் வேகத்தோட வரா அப்ப தார வந்தா சமாதானம் பண்றதுக்கு தார சொல்ற ரிஷிகளெல்லாம் தர்மத்துக்காக தபஸுக்காகவே ஆசைப்படக்கூடியவர்கள் தர்ம தப்போபிகமாக அவ கூட காமத்துக்கு வசப்பட்டுல இச்சைகள்ல போய் அவன் லளிச்சு இருந்துட்டான அதுல ஆச்சரியப்படுத்திக்க அயன் பிரகிருத்தியா சப்பலா கபிஸ்து கதந்த சஞ்சேத சுகேஸ்வராஜா அது மாத்திரம் இல்ல அவன் ஸ்வபாவத்தால சப்பலமா இருக்கலாம் அவன் பிரகிருதியால குரங்கா இருக்கலாம் ஆனா சக்தி இருக்கு அவன் அனுபவிச்சு இருக்கான் என்ன ஆசரியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாள் தார சொல்றாள் லட்சுமண சமாதானம் பண்ணறதுக்காக இப்படி ஆச்சரியம் சத்தியமா தானே இருக்கு அப்ப மகர்ஷிகளும் நம்ம போற இந்திரியங்களுக்கு வசப்பட்டவர்கள் தான் அப்படின்னு ஒரு க்ஷணகாலம் கூட நினைச்சுடப்படாது நினைச்சா மகன்களுக்கு முனிவர்களே நாம் எப்படி வேணா இருக்கலாம் அதை விட இன்னும் அனர்த்தமா முனிவர்கள் மனசுங்கிறது ஒரு பெரிய குரங்கு அது எந்த கஷ்டத்துல எப்படி போய் சபலத்தை அடைகிறது ரொம்ப ஜாகிரதியா இருக்கணும் நமக்கு எச்சரிக்கை பண்ணி காட்டுறதுக்காக ரொம்ப பெரியவர்களெல்லாம் ஏமாந்து நீ சாமானியப்பட்டவோ இன்னும் ஜாகிரதி ஆயிரு அதாவது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கக்கூடிய ஒரு ஹேர்பின் பெண்ட் அங்க அதுக்கு ஏதோ போட்டிருக்கான் பெரிய அவளுடைய வண்டியே நமக்கு என்ன எச்சரிக்கை நாம இன்னும் சொல்றதுக்காக என்ன சரி ஒரு கருத்து இன்னொன்னு இந்த மாதிரி மனுஷனுக்கு உலகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ரொம்ப அபூர்வமா ஒரு மனுஷன் ஆஜன்மத்தனாக இருப்பான் திறவியிலேந்தே பரமசுத்தனாக இருக்கிறது ரொம்ப அபூர்வமா ஆனா ஏதோ தவறி போய் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் விழுந்த விழுந்துட்டோதுக்காக கிடக்கலாமா சகிர விழுந்தா உன்னை விழுந்து சுத்தம் பண்ணிக்கிறது இல்லையா மேல கொஞ்சம் அழுக்க விட்டு விடுத்தா சுத்தம் பண்ணிக்கிறது இல்லையா இல்ல அழுக்கள் விழுந்தோம் அழுக்கள் தான் உழைந்து கிடப்போன்னு தரும் தான் அத போல் பைத்திய கார்த்தன வேற ஒண்ணு உண்டோ கீழே விழுந்தவர்கள் மறுபடிய முடியுமா கவலைப்படாதான் விழுந்து மறுபடியும் அதுக்காக இந்த சரித்திரங்க எந்த மனுஷனையும் அடியோட கண்ணம் கண்ணம் எல்லாருக்கும் ஒரு வழி உண்டு எப்பேற்பட்ட துராசாரும் பஜத்தை மாம் அனன்யா சம்தவசி சரமராச்சார வேற சிந்தனையே இல்லாமல் என்ன ஒருத்தன் தீவிரமா என்ன கருதணும் அவன் தான் துராச்சார ரத்த கால அதுல எம்போசிஸ் இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஜாகிரதையா அதுக்கு அதுக்கு கமெண்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு பகவான மாமனஞ்ச பாக்கம் மகா பெரிவாள்கிட்ட அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் பல விதமான தப்புகள் பண்ணி ஒரே அடியா பார்த்தால படிக்க போனவர் என்னமோ ஜென்மாந்தரத்துல யாரோ பண்ணும் பெரியவாளுடைய சன்னிதிக்கு அவர் அடிச்சு எடுத்து பெரியவாழ் போன உடனே ஒண்ணும் இல்ல பெரியவாளை மாத்திரத்துல தேம்பி தேம்பி அழுதார் கதறின ஜென்மா முழுக்க வீணாப்படுத்தே துணிவு பாப்பத்தெல்லாம் முன்னிட்டு ரொம்ப நெடுங்கிண்டு பெரியவாட்ட பேசுறதுக்கே தயங்கிண்டு வச்சு அனுகூலத்தால கிடைச்சது எனக்கு ஜென்மா எப்படி கரையிறது தெரியல பெரியவாளை நான் வந்து பாக்கிறதுக்கு எனக்கு யோகதை இருக்காரு கூட தெரியல ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாள் பெரியவா ஆர்தர சொல்லி அவன் வாஸ்தவத்தையே சாட செஞ்ச பார்க்கணும் தெரியும் மகான்களுக்கு ஞானிகளுக்கு தெரியும் அதனால சொன்ன இது மலர கண்ணீர் இல்லை இது உள்ளேந்து வரக்கூடிய கண்ணீர் தெரிஞ்சுண்டு அப்பா பதித்தனா இருக்கக்கூடியவர்களெல்லாம் பாவனம் பண்ணால்தான் பகவானுக்கே பதித்த பாவனம் ஒரு பேர் உண்டு இது மட்டும் பதித்தனா இருந்தவனுடைய வாழ்க்கை படலமானது முடிஞ்சு பெடுத்து இனிமேல் பாவனமாகக்கூடிய படலம் தான் ஆரம்பம் நீ எப்ப வேணாம் என்ன தைரியமா வந்து பார்க்கலாம்னு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சேன் அந்த மாதிரி மகான்களுக்கு எல்லாம் பெரிய கருணை இருக்கும் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் ஷிங்கேரியில அவ ஒரு நாளைக்கு பிக்ஷ முன்னாடி வழக்கமா பண்ணக்கூடிய ஸ்நானம் இல்லாமல் திவீர்னு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு தான் கை கிலோமெண்ட் யாரும் போய் கொஞ்சம் உடம்பு ரொம்ப சிரமப்பட்டு இருந்த காலம் போல் இருக்கு உடம்பு இருக்கு உபரியா ஏற்கனவே ரெண்டு மூணு ஸ்நானம் ஆறுது அதுக்கு உபரியா வேற இப்ப ஸ்நானம் ஆயிட்டு இருக்க என்ன காரணம் ஒண்ணும் பதிலே சொல்ல இவர்ட் ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தார் அவர் ரொம்ப நாளா மனதில் பெரிய ஒரு சுவாதி மடத்தில் இருக்கிற அவர்தான் ஆச்சாரியால் மறுபடியும் காரணமா இருக்குமோ அப்படின்னு யூகம் இன்னார் வந்திருந்தாரே அதனால விழா முயற்சியா கேட்டிருக்க மௌனமா இருந்தார் அப்ப கூட ஆமாம் டைரக்டாத்தான் வச்சுக்கோயே அப்படின்னு பேசாம இருந்து ஒதுக்கப்புறமா எங்கயா விலைக்கு ஆயிடுச்சுன்னு போயிருப்போம் அனாவசியமா பெரியவாருக்கு இப்ப சிரமம் ஸ்நானம் எல்லாம் பண்ணி அதுக்கு பிராயசத்த படிக்கிற மாதிரி ஆயிடுச்சேன் அப்படின்னு அவரை எப்படி விலைக்கு வைக்கலாம் அவர் என்னதான் தப்பு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு சந்திரமூலிசுவிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சன்னியாசி பத்தியே கவலைப்படாமல் இருக்க வேண்டிய சன்னியாசி அதனால ஒரு ஸ்னான கூட இருந்தா என்ன குறைச்சனா இருந்தா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சரீரத்துக்கு ஒரு ரிஷிகளுடைய நீதி சதகத்துல ராஜாவா இருந்தவர் ராஜாவா இருக்கிற போது சிங்கார சதகம் தான் நூறு ஸ்லோகங்கள் அப்புறம் ராஜ்ய பதவி எல்லாத்தையும் துறவியா போய் வைராகிய சதகம்னு எழுதின நீதி சதகத்துல சொன்னாமித் பதாசரர் இப்ப ஏற்பட்ட ரிஷிகளெல்லாம் ரொம்ப ஆகாரத்துல ரொம்ப நியமத்தை பாராட்டின அவ காத்த மாத்திரம் வாயு மாத்திரம் பக்ஷணம் பண்ணிட்டு இருப்ப கடைசி ராஷ்ட் சாப்பிடுவாக இருந்தவாளு ஒரு ஸ்திரீ உடைய முகத்தை பார்த்த மாத்திரத்துல ஸ்திரீ உடைய ஸ்பர்ஷம் ஏற்படலு பதம் இல்ல திருஷ்டுவைவ மோகங்கதாக பார்த்த மாத்திரத்துல மோகம் அப்படி இருக்கிற பொழுது ஆகாரத்தில் எந்த விதமான நெய்மும் இல்லாமல் நன்னா அன்னமும் நெய்யும் தயிரும் பாலும் பருப்பும் எல்லாம் நல்லா கலந்து சாப்பிடக்கூடியவனுக்கு எண்ணமா இந்திரிய கிரகம் வரும் தான் இருக்கு சால்யன்னம் சகிதம் பயோ ததியுதம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப சாத்விகமான ஆகாரம் என்ன வேற என்னைக்குமே ஏகாதசியில கூட பாலுக்கு நெய்க்கெல்லாம் விதி விளக்காதான் சொல்லிருக்கு ரொம்ப சாத்விகமான இந்த ஆகாரத்தையும் நம்ம புஷ்டியா சாப்பிட்டு அதாவது உடம்புக்கு நிறைய நரிஷ்மன் கொடுக்கக்கூடிய ஆகாரங்க அர்த்தத்தில் சொல்லிருக்க அப்படி உடம்பு நித்தியம் தமிழ்படியா விழுந்தாலும் ஆகாரத்தியவனுக்கு இந்திரியன் வருமான சந்தேகம்தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில சொல்றேன் திருஷ்வோகியம் சக்தம் பஞ்சோதம் ஏஞ்சே மாணவா திரியோ எதித் விந்தியப்ளவே அதனால ஆஹாரத்துவ ரொம்ப நியமம் தேவை ஆகாரம்னா வாயால உள்ளு கிரிக்கக்கூடியது மாத்திர தேவையில்லை அது ரத்தத்தோட ரத்தமாக காரணமா இருக்கூடிய பாகம் பரமசூக் இருக்கக்கூடியது பொறுத்து மனசுடைய பிரபுத்தி சந்தேகமே கிடையாது ராத்திரியில் ஆகாரம் பண்ற போது கூட ஒரு ஒரு இட்லி ஒரு தோசை எக்ஸ்ட்ராவா ஒண்ணு சாப்பிட்டு மறுநாள் காலத்தாலும் ஜபத்துல எப்படி கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் பண்றதுங்கிறது இது ரொம்ப ஈஸிலி வெரிஃபைபிள் ஒண்ணு சிரமமே இல்ல at the cost of one day's japa you can verify and confirm in a shoulder forum namaku pramana borum na or naal japa pulichu pogum verify panna vaalna thoṇithala or naal japa pulichu pogum oru oru doshayo or idliyo korachina irunduta oru vaa annam korachina irunduta ரொம்ப கல கதக்கறது நல்லா இருக்கும் மறுநாள் காலக்காக அது கொஞ்சம் கூட போயிடுத்துனா ரொம்ப அவஸ்தப்படுத்தி ஒடுத்துடும் அது அதுவும் ஒரு மிடில் ஏஜ்க்கு மேல பார்த்தா அது நல்லாவே தெரியும் பதினெட்டு வயசுல இதுதான் தெரியாது ஒரு நாற்பது வயசுக்கு மேல நல்லாவே தெரியுது அது பாருங்க பிரிசை அது வயது சொல்றது புத்திக்கு புரியல வயறு சொல் புத்தி சப்பலப்பட்டு மனசப்பட்டு வெரிஃபைபிள் திங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா பல வருஷங்களுக்கு அமெரிக்கால ஜாஸ்தியா போயிடுது milk prices ala kore aarambichuttu simple law of demand and supply and the milk producers ku avalukku price a firm up panni kudukonangradhukkaga the american government decided to slaughter 1 million heads of து அதுக்கு பதில இந்த மனுஷன் கிருத்தா இருக்கக்கூடிய தலையை வெட்டணும் ஒரு பசுவை போய் தலையை வெட்டணும் இந்த சதஸ்தா யாருக்கும் தோணவே தோணாது என்ன ஒரு சம்ஸ்காரத்தோட வளர்ந்துருக்கோம் அவனுக்கு ஏன் அந்த பசுடைய அதனால தான் மனசு அப்படி அதுல ஒண்ணு தப்பில்லைன்னு அவனுக்கு தோணுது அவனை பார்த்து நாமும் அந்த பழக்கத்தை பழக்க அதனால தான் பக்கம் போகாதப்பா பெரியவாழ்லாம் ஏன் இப்படி வச்சா இது பல காரணங்கள்ல இது காரணம் வெளியே கடல் தாண்டி போறது இல்லையா பழைய காலத்துல பிராமணனுக்கு பழைய காலத்துல பெரியவா காலம் மட்டும் மகாபிரிவா கடைசியை மட்டும் அதுல அன்காம்பிரமைசிங்கா இருந்திருக்கா ஏன்னா கர்மபூமி இது அந்த கர்மா அங்க போய் பண்ணா அது பலத்தை கொடுக்காது அது பண்ணாமல் இருந்தாலும் குற்ற தோஷம் பலத்தை கொடுக்காது இதுதான் கர்மபூமி அதனால கடல் தாண்டி போகாதே இந்த கர்மபூமியிலேயே இருந்து கர்மாவை பண்ணுன அது மாத்திரம் இல்ல மிளச்ச பூமிகள்ல பழக்க வழக்கங்கள் நீ பண்ண நீ அந்த பழக்கத்தை நீ அனுஷ்டிக்க வேண்டாம் பேர் பக்கத்துக்கிட்ட பார்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் அடியோடு போயிடும் பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமானது அதுவும் விசேஷமா வேத மந்திரத்தை முழுக்க வகுத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு உலகத்துலீரத்தை திணமா நினைச்சு உள்ளி பெருக்கி ஊரி குறுக்கி உள்ளி பெருக்கி காட்ட வேண்டிய ஒரு பொறுப்போடு இருக்க வேண்டிய சமுதாயமானது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பிராமணனுக்கு தான் ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக சொன்னா சகவாசத்தால் அப்படி கெட்டு போயிடும் மனசானது கெட்டு போயிடும் ஆகாரத்துல சுத்தி இல்லையா மனசுல சுத்தி வரவே வராது இது ஸ்தூலமான அர்த்தம் ஆனா இந்த ஆகார சுத்தம் சத்தசுத்தி என்ற வாக்கியத்துக்கு சாந்தோக்கிய வாக்கியத்துக்கு நம்ம பகவத் அர்த்தம் நான் சொன்னாக்க அதுக்கு ஒண்ணு வேல்யூ கிடையாது மகா பெரி வாசல் இருக்கா அங்க பகவத் பாதாள் தன் குருவுக்கு நமஸ்காரம் பண்ற போது விவேக சூடாமணியில சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரந்தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் மத்குரும் பிரணதோஸ்மேகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு அது ரெண்டு பாடங்கள் உண்டு சத்குரும் பிரணதோஸ்மேகம் மத்குரு பிரணதோஸ்மேகம் ஒரு பாடம் இந்த மத்குரும் பிரணதோஸ்மேகம் என்ற பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா என் குரு அப்படிங்கிற ஒரு ஒரு இன்வால்மெண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் குரு இருக்கணும் இஷ்ட தெய்வத்திலே அவர் மகான் தியாகிர்வார் எங்கம்மா ஜானி அப்படின்னு சீதம்மாயம்மா சொல்லோ அது எங்கம்மா அப்படின்னு இருக்கணும் என் குரு மாதிரி ஒரு பகவத்பாதால நம்ம ஆச்சாரியாலா சொல்லக்கூடிய ஒரு பரம்பரையில வந்தோமே அப்படிங்கிறது நியாயமா இருக்க வேண்டிய ஒரு பாவம் மனசுல இருக்க வேண்டியது பகவத்பாதா அர்த்தம் பண்ற போது இந்த இடத்துல வாயால உள்ள கிரகிக்கக்கூடிய ஆகாரத்தை மாத்திரம் இது குறிக்காது சாப்பாடு கண்ணால பார்த்து கிரகிக்கக்கூடிய பல காட்சிகள் காதால கேட்டு கிரகிக்கக்கூடிய பல சப்தங்கள் உணர்ச்சிகள் ஒண்ணுக்கு ஆயிரமா லட்சமா பன்மடங்கு பெருக்கி அப்படியே கல்பன பண்ணி பார்க்கக்கூடிய மனசு இந்த ஆறு இந்திரியங்களும் கீதையில இந்திரியங்களுக்கு ஏன்னா ரொம்ப சிம்பிள் ஆகாரத்துல சுத்தமா இருக்க இட் ஃபார் என வயதுக்கு ஒத்துக்கல அதனால பத்தியமா சாப்பிடுற ஒரு வயசுக்கு மேல ஆகாரத்தில் பை reasons of health if not for reasons of spiritual growth or 60 years <makes> ago naaga avar viruga moranja edho narthanga ottu shape nadaraga poichu poindirukla kaala odi irukku olunga odi irukku anything stronger than that jai is pranamatte engirudhi nice pranamatte engirudhi na romba simple shape nadren romba satvikamaana aasana sir moranja <world> shape nadren appadinaaga olunga nischiyama illo onnu aashiyap pannrathukku onnu illa romba simple a irukku romba satvikamaa irukku ana மனசு அலவாயே இருக்க காரணம் என்னக்க ஆகாரத்துல மாத்திரம் கண்ட காட்சிகளை மனசு நினைச்சிருந்தே இருந்தது கண்ட விஷயங்கள் காதில் பண்ணுறது ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வயசான ஒரு எண்பது வயசு அவர் இட் மஸ் டி செட் டுஸ் கிரெடிட் இன்செல்ஃப் அதை எங்கிட்ட பகிர்ந்து எனக்கு எண்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் மனசில் வரக்கூடாத சில எண்ணங்கள்லாம் வருது என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு எங்கிட்ட சொன்னேன் நான் சொல்றது ஒரு ஒரு மாமாங்கத்துக்கு மேலே இருக்கும் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன யோகியா ஞானியா என்ன தெரியும் இருந்தாலும் ஏதோ பெரிய வாழ்க்கையேன்னு தெரிவித்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன் மாமா நீங்கள் டிவி பாக்குற எடா மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிற கேட்டேன் அதெல்லாம் ஏதோ பொழுது போறதுக்காக படிக்கிட்டு இருக்கேன் அத முதல் நெடுச்சினா மனசுடைய அளவாயிருக்கு தானே நின்று போயிரு வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா அது எல்லாம் இருபத்தி ரெண்டு நீ பாத்துட்டே இருந்தேனாக்க அப்புறம் நீக்கியது ரொம்ப உத்தியோகத்தில் இருக்க ரொம்ப அதிகமான பத்து வருஷம் சொல்லும்டியோட பாக வச்சு நிற்க வேண்டியதான் அது வேற விஷயத்துக்கே இடம் கொடுக்காதபடி அது பகவத் பரமாவே அந்த மனசை அப்படி திருப்பி இருபத்தி மணி நேரமும் திருப்பறதுக்கு பிரயத்னம் பண்ணணும் ரொம்ப சமம் இது ஆனா அதை தவிர வேற வழி இல்லை நீ வேற ஏதாவது விஷயத்துல வேற ஏதாவது இந்திரியம் மூலமா தப்பான விஷயத்தை கிரகிச்சு கொடுத்தனாக்க சாப்பிடக்கூடிய அன்னமானது சுத்தமா இருந்தாலும் மனசுல சுத்தி வராது இப்படி அர்த்தம் பண்ணவா பகவத் பாத ஒரு தான் இப்படி அர்த்தம் மீதி சம்பிரதாயத்துல சாப்பிடக்கூடிய அண்ணன் மாத்தம் தான் அர்த்தம் பண்றேன் ஆஹ்ரியதே ஆச்சாரியால் மாத்திரம் தான் இப்படி அர்த்தம் பண்ற அதனால ஆகாரத்துல சுத்தி இருந்தாதான் மனசுல சுத்தி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த ஆகாரத்துல சுத்தி இருந்து கூட மனசு சதரி போறதுக்கு சான்ஸ் ரிஷிகளுடைய பிரமையடைஞ்சிருக்கிற மாதிரி சில சரித்திரங்கள் எல்லாம் புராண இதிகாசங்கள் பேசுறது இது மூணாவது ஒரு விஷயம் நாலாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு முனிவர்களுடைய மனசு மன்மதன் மோகம் அடையும் செய்யறான் என்று சொன்னா அந்த முனிவர்கள் ஒவ்வொரு மேல சிறந்த மந்திரம் கிடையாது அந்த மந்திரத்தை நமக்கு கண்டுபிடித்துக் கொடுத்தவர் அப்பேர்பட்ட விஸ்வாமித் மேலகையை பார்த்து ஒரு கஷணகாலம் பிரமிச்சு போயிட்டார் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் கஷ்யபர் எப்போதும் பகவத் ஸ்வரூபத்தை உள்ளையும் வெளியிலையும் பார்க்கக்கூடியவர் அதனால்தான் கஷ்யபருக்கே எவர் பார்ப்பரோ அவருக்கு கஷ்யப்பர் பேரு கஷ்யோதி நிறைய பேர் இருக்கோ எல்லாத்தையும் உலகத்தான் பாக்காதான் கிடையாது உலகத்திற்கு அத்தனை வந்துட்டேன் அவன் சொன்னாக்க அவனை போய் கஷ்டப்படு சொல்ல முடியுமா பரிபட்சதி சர்வம் பரிபட்சி எல்லாம் அர்த்தம் எல்லாத்துக்குள்ளயும் உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் அர்த்தம் அது சூக்ம திருஷ்டியா பார்க்கக்கூடியதான் புரியும் ஸ்தூதமா பார்த்தா தோல் தான் தெரிகிறது அதையே அவயங்கள் எக்ஸ்ரே எந்த எக்ஸ் ரேக்கும் சிக்காமல் பரம சூக்மத்துக்கும் சூக்மா இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபமே உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கோ அவருக்கு கஷ்யபரம் அப்படின்னு பேரு அந்த கஷ்யபருடைய பரம்பரையில தான் வந்தவ அதனால தான் என்ன அப்படின்னு தெரியாம போயிடுச்சு அந்த மாதாபிதாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேரையும் பகவான் அழைச்சு விட்டான் இந்த குழந்தை மாத்திரம் இந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு பையன் ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு ஏழு வயசு ஆச்சு பண்ணிணம் குட்னா அப்பாவை பார்த்திருக்க அப்பா பிராமணன் அம்மா பிராமணஸ்திரி தெரியுது ரெண்டு பேரும் அப்பா அம்மா போறவது என்ன பிராமணம் தெரியும் தெரியாது எந்திரம் சொல்லி உபநயனம் பண்ணி வைப்பேன் அப்போத்திரம் தெரியாத மகாபிரிவா மாதிரி யாராவது இருந்தால் போய் கேட்டால் செல்லுவா நீங்க கோத்திரம் சொல்லுவாங்க அப்பா உங்க தாத்தா என்ன ஒழு தாத்தா எழு தாத்தா இந்த அவ அப்பாவுக்கு கூட தெரியாத பரம்பரையெல்லாம் செல்லுவா அந்த மாதிரி ஞானிகள் இல்லை எனக்கு என்ன பண்ணுறது காஷ்யப் கோத்திரம் எடுத்துக்கோ அப்படின்னு விட்டா ஏன்னா கஷ்யபுரத்தில் தான் தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே வந்திருக்கா அதனால தான் காசபோத்திரம் எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டா கஷ்யப்படு எல்லாத்துலேயும் பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கறதுனால தான் அந்த பிராமணனுக்கு பார்ப்பான் என்று ஒரு பேர் வந்தது பார்ப்பான்ங்கிற பேருக்கு இந்த அர்த்தம் உண்டு நினைச்சிருந்து இன்னைக்கு திட்டக்கூடும் அப்படி திட்டல அவன் வேற விதத்துல திட்டின்னு இருக்கான் எவனா தெருவில் போறபொழுது அப்படி பார்ப்பான்னு சொன்னேன் இங்கெல்லாம் அதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி கிடையாது எங்கூரில் தான் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஜாஸ்தி ஸ்கோப் அது அந்த பக்கத்தில் போறபொழுது எவனாவது அவன்கிட்ட கோபடாமடாம சந்தோஷப்படணும் நமக்கு இல்லாத ஒரு பெருமையை கொடுக்கலாம் நீ பிரம்மத்தை பார்க்கறதுக்காக திறந்தவன் தான் ஞாபகப்படுத்தி விடலாம் நாம பிரம்மத்தை பார்க்கறோமோ இல்லையோ நம்ம ஒண்ணுமே பார்க்கல ஆனா பிரம்மத்தை பார்க்கறதுக்காக திறந்தவன் நீ அப்படின்னு ரிமை கிரேட் ஹெரிட்டேஜ் ஃபார் விச் Uh, legacy forward to the next generation you have to carry the baton of the relay race further to the next runner apdi nyavagapadutharam and avan and enna thonnata kuda nam apdi eduthtonna avante kobam varadu nammeya nam udhaaranam panikanam endra ganda manadhu thonnal kashyapa avlo periya avu alkaashan kashyapa na avlo periya avu adhe maadhiri parashara அவர் ஒரு புராணத்தையே விஷ்ணு புராணத்தையே நமக்கு அனுகூலம் இருக்கா ஒரு குழந்தை பிறக்க போறான் உன்னுடைய கன்னியாபாபத்துக்கு எந்த விதமான ஹானியும் வராதுன்னு அலுமண்ணி போயிட்டாரே பராசர பின்னாடி பிறக்க போறான்னு செது மறைஞ்சாரு தீர்க்க திருஷ்டியோட திரிகாலஞானியா இருந்திருக்காரு அவ இந்த மாதிரி ஒரு குக்கரமான ஆசைக்கு வசப்பட்டு இருப்பாளா அப்படின்னு பல பேர் கிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவாளுக்கு தெரியும் இந்த மாதிரி தாம்பத்ய வாழ்க்கையில் ஈடுபட்டு அடுத்த கஷணம் பார்த்த புராணங்கள்ல அவர் அப்படியே ால முடியவே அப்பட ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் நீ ஆசமனத்தை பண்ணலாமே தவிர பிரம்ம தியானங்கிறது நமக்கு ஒண்ணு சிந்திக்காரு அப்படி இருக்கிற பொழுது அடுத்த கணத்துல அப்படியே இத ஏதோ ஒரு சொப்பனமாட்டமா விலைக்கிட்டு நேர பிரம்மத்துல போய் மனசு ஈடுபட்டு இத்திஹாசங்கள் சொல்றதுன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பிட் பால் சாதனை பண்ணக்கூடியவனுக்கு எவ்வளவு பெரிய பாதாளமா இருக்கு நமக்கு எச்சரிக்கை பண்ணி காட்டுறதுக்காக தாங்களும் அந்த சிற்றின்பத்துக்கு வசப்பட்ட மாதிரி நாடகம் நடிச்சு காட்டிருக்காளே தவிர வாஸ்தவத்துல இந்த விஷயங்கள் வசப்படல வாஸ்தவத்துல வசப்பட்டு இருந்தா திருக்காலஞானியா இருந்திருக்க முடியாது அதனால வேஷம் கொட்ட வேஷம் போடாமல் நீ உள்ள கபட்டமா இருந்து பைத்தியமாட்டமா இருப்ப வேஷம் கொட்டான்னு சொல்லறதா பெருமையை மறைச்சு வச்சுக்கிறது அந்த வேஷத்துல குறை கிடையாது பெருமையை அதிகப்படுத்தி காட்டணும் நினைக்கிற அந்த வேஷத்துக்கு தோஷம் வருது அதனால வாஸ்தவ கருத்து ரிஷிகள் மகான்கள் வாஸ்தவத்துல வசப்படல வசப்பட்டவர்களை போல உலகத்துக்கு காட்டினா இந்த மன்மதனுடைய வலையில போய் நீ சிக்கி நட்டேனா வெளியில ரொம்ப கஷ்டம் டாப்பா ஜாகிரதையாரு எச்சரிக்கையாரு அம்பாள் கட்டி அப்படி நமக்கு எச்சரிக்கை காட்டினா அதுதான் முக்கியமா நாம தெரிஞ்சுக்கணும் கவிகளுடைய மரபை அனுசரிச்சு வெளியே தெரியக்கூடிய உலகத்துல அப்படின்னு சொல்லி இருக்கா இத அரை மணி நேரம் இந்த ஜஸ்டிபிகேஷன் நாம் பண்ண துரோகமா போயிடும் அதனால ரிஷிகள்ட்ட மகான்கள் அவா நமக்கு புரியதில்ல அவா திருவள்ளிங்கனி பிரிவா ரொம்ப உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்கு இப்ப போன சாதுர் மாசம் வேச பூஜை இன்னைக்கு வர வேச பூஜையை பண்ண முடியல தலை சுத்தே இருந்து உட்கார முடியல அப்புறம் அவள் பின்னாடி சாஸ்திரிகள் எங்க குரு சொன்னேன் வாழ்க்கை கருதுன்னா என்ன கருது வர சொன்னா அதுக்கு ஒரு விதி இருக்குன்னு சொன்னா அது மாதிரி ரொம்ப உடம்பு முடியாத வாழ்க்கை சன்னியாசி இருக்கு பூஜை பண்றதுக்கு சங்கல்பத்தை மாத்திரம் பண்ணிட்டா போறோம் அவள் சிஷா யாராவது அவள் சார்பில பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அப்ப பூஜை பண்ற போது அங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அப்ப அவ ரொம்ப முடியாத ஒரு மணி ஆயிடும் கண்டுபிடிச்சு பலவிதமா அதாவது கடந்து அந்த பக்கம் போனவர்கள் ஒண்ணும் இல்ல அது நம்முடையாக நாம குழு அனுபவிக்கணும் தென்றல் காத்த போல லோகத்துடைய கஷேமத்துக்காக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க தாங்கள் ஸ்வயம் சம்சார சாகரத்தை கடந்துவிட்ட காரணமே இது நாம் அகைத்துக்குமா மீதி இருக்கக்கூடியவர்களின் கரையத்து வைக்கணும் என்ற எண்ணத்தோட தீர்ணாஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அகையத்துனா அந்நான் அப்படி பகவதைய வாக்கு அப்படி இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு தவறி போய் கூட மனசால நினைச்சிடப்படாது அப்படி கல்பனம் பண்ணறதுக்கு போயிடும் அதனாலதான் இந்த அரண் நேரம் சொன்னேன் முனிநாமப்பந்த பிரபவதி ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபேஷனா போயிடுது ரிஷிகள்ல குறை அதுவும் மனுவை ரொம்ப நிந்தனம் பண்ணுறது இது ஃபேஷனபிளாக போயிடுது மனு சொன்னதெல்லாம் நம்மால அனுஷ்டிக்க முடிகிறதோ இல்லையோ மனு சொன்னதை நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறதோ இல்லையோ மனு தப்பா சொல்லிவிட்டார்னு மாத்திரம் சொல்லாமலாவது இருக்கணும் அது தனி சப்ஜெக்ட் எழுத்துட்டு போகும் எல்லா தர்மங்களையும் ஒரே சமயத்துல சொல்ல முடியாது நமக்கு இன்னைக்கு விஷயங்கள் எப்படி மன்மதனுக்கு வசப்பட்டா கூட வாஸ்தவத்துல வசப்படலேங்கிற விஷயம்தான் இப்ப பிரகிருதத்துல விஷயமா இருக்கு ஏன்னா யாரோ பார்ப்பகேண்டா இருக்கா அப்படி சொல்றான் அவன் அவனுடைய பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அவன் சொல்லு நினைச்சு நாம ஏமாந்து போய் ஆமா ஆமா இந்த மனு சொல்லியிருக்கா காதே சில பேர் என்ன பண்றான் நான் போய் கேட்டு என்னதான் சொல்றான் கேட்போமே நீ என்ன கேட்டு என்ன பண்ண போறீ அவனை போய் கண்டனம் பண்ண போறிய அது ஒண்ணு பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல காதே குடுக்காதே அசத்துகள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு காதே கொடுக்காது அதனால பத்ரங்க கால கேட்கணும் அசத்திகள் பேசக்கூடிய பேர்த்தல் நம்ம காதால காது கொடுத்து காது கொடுத்து கேட்டா யூ ஆர் கிவிங் இட் டி அதனால காது கொடுத்தே கேட்க கூடாது ரிஷிகள் தப்புன்னு நினைச்சிடப்படாது ரிஷிகளுடைய பரம்பரையில வந்து ரிஷிகள் வாழ்ந்த ரிஷிகள் வாழ்ந்தா இருக்கு ரிஷிகள் கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் சூக் ரூபிகளாக மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி ஸ்தூலமான பார்வைக்கு மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி கடைசியில வாசம் பண்ண இடம் இந்த பாரத வருஷம்னு அவன் மகான் சிவன் சார் எழுதியிருக்கா அதனாலதான் ரிஷிகள் ஒரு காலத்துல இருந்தா <laughs> <laughs> this was last abode before they They They They disappeared disappeared from the the public gaze. They have not not in the real sense. They continue to exist. They are not visible to exist. are visible our eyes. இது <laughs> மகான்கள் வாடைய குறையில்ல உலகத்துக்கு பெரிய தத்துவத்து உபதேசம் உணர்த்துக்காக தானும் குறைக்கு உள்ளானவர்களைப் போல காட்சியடிக்கிறார் முனீநாமியம் பஞ்சபிஷிக வசந்த சாமந்த மலயமரு ஆயோசனர திக்கம் சுதே காமபி கிருப்பிடம் மன்மதன் எப்படி உலகத்தை முழுக்க ஜெயிக்கிறான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றம் பெரிய வீரனா இருந்து யுத்தத்துல போய் பெரிய ஜெயத்தை அடைகிறான் அவனுக்கு பெரிய தனுஷ இருக்கணும் பெரிய வில்லு சிலமயத்துல அந்த வில்லு பானத்தை கூட துருக்க மாட்டேன்னா வில்லாலேயே ஓங்கி ஒரு போடு போட்டான்னா போய்டும் ஏத்தாவது இருக்கக்கூடிய விரோதி போய்டும் அந்த மாதிரி முரட்டு வில்லு ஏதாவது இருக்கோ இவன்கிட்ட புஷ்பத்தால செய்யப்பட்ட மன்மதனுக்கு கரும்பு வில்லு ஒண்ணு உண்டு ரெண்டு வில்லு இருக்கு போவர்களுக்கு மன்மதனுக்கு இது பெரியவா சொல் ஏன்னா அமர கோஷத்துல புஷ்பதன் வா மன்மதனுக்கு ஒரு பேர் சொல்றேன் புத்தைசாக கொண்டிருக்கூடியவன் அழக பாக்கணுமே முதல்ல கரும்பு வில்லு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் அமரகோஷம் ஞாபகம் புஷ்பதன்வா அப்படின்னு சொல்லியிருக்கு அமரகோஷத்துல அதனால ரெண்டு வில்லும் இருக்கும் போல் இருக்கு அம்பாளுக்கு காமாட்சிக்கு எப்படி கரும்பு வில்லோ மண்மதுக்கும் அந்த கரும்பு வில் கையில் உண்டு அதை தவிர புஷ்பத்தாக ஒரு வில்லு ஒண்ணு உண்டு எப்படி ரெண்டு விதமான மயில் வாகனங்கள் முருகப்பெருமானுக்கு போனான்னு சூரசங்கார சேவலாகவும் அமைச்சிருந்த அந்த மயிலுடைய தர வலது பக்கத்தில் இருந்தால் தேவமயில் இடது பக்கத்தில் இருந்தாக்க அசுரமை இதெல்லாம் சொல்லியிருக்கா நமக்கு எல்லாம் ஒரே மாதிரிதான் தெரியல ரொம்ப பேர் ரொம்ப நாளைக்கு முருகன் கோவில் போயிருக்கோம் மயில் தார வலது பக்கத்தில் இருக்கா இடது பக்கத்தில் இருக்காது டக்குனு கேட்டா சொல்ல தெரியாது இது பெரியவா தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பக்தர் அவர் ரொம்ப கதையை எழுதானா அதாவது திருப்பதியில பெரியவாழ தரிசனம் பண்ணிருக்கா அவர் பெரியவாறு நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு தோணலை வித்தியாசம் இருக்கு அவ சிகோபியோடு அவளுடைய ரெண்டையும் விட்டு இருக்கான் அதனால இந்த சன்னியாதிகளை பார்க்கப்படாது நமஸ்காரம் பண்ணப்படாதுன்னு அவ சம்பிரதாயத்துல அப்படி இருக்கு அவர் என்னவோ பெரியவா நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு தோணல அவர் பெருமாள் சன்னிதான் வெற்றி பார்க்கும் பெருமாள் கை எப்படி இருக்கு சீனிவாச பெருமாள் கை எப்படி இருக்கு அப்படின்னு இவரை கேட்டு இருக்கா இவரை மாத்திரம் கூப்பிட்டு இவர்தான் இது கண்டுபிடிக்க முடியல அவருக்கும் ஒன்னும் புரியல இப்படி சொல்லிட்டாரு நம்மளை மாத்திரம் கூப்பிட்டு சொல்லிருக்காரு அப்புறம் அரைச்ச காலம் கேட்டு பார்த்தாக்க இந்த கையில எப்போதும் கவசம் போட்டுருக்கு அதனால கை உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது ரொம்ப வயசான மழைலாம் கேட்டால் கூட நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த கவச்சத்தை கட்டவே இல்லை அப்படிங்கிற கை எப்படி இருக்குன்னு தெரியல ஒன்னும் புரியல கொஞ்ச நாள் ஆச்சு அது அந்த கவச்சத்துல ஏதோ ஒரு விரிசல் வந்து அதை பண்ண முடியாம ஒரு நிலம் வந்துட்டு அதுக்கு ரிப்பேர் பண்ணதுக்காக அந்த தட்டம் அவன் வந்து அதை கைதானே எடுத்தாகணும் எடுத்துக்கிறவங்க சொல்லிட்டு போயிருக்கா சரணாகி போய் நேர பெரிய தேர்ட்டு போய் காசு விழுந்து யாருக்கும் விஷயங்கள்லாம் மகான்கள் சொன்னானா அது எப்பேற்பட்டு அனுகிரகத்தால் வரக்கூடிய வாக்குன்னு நாம விட்லீஸ்ட் ஹியூமிட்டி டு சரண்டர் இன் ஃபிரண்ட் ஆஃப் சச்ச டிவை வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம் சரணாகி புட்டுட்டா போவ அப்புறம் தா அந்த சரணாகி நம்மளை பார்த்துக்கும் கரும்பு ஒண்ணு உண்டு புஷ்பில்லு உண்டு மன்மோசனுக்கு உண்டு முருக பெருமாறு தேவ மயில் அசுர மயில் ரெண்டு மயில் இருக்கிற மாதிரி வில்லு புஷ்ப வில்லு உண்டு புஷ்பம் சொல்றதே ரொம்ப மிருதுவா இருக்கக்கூடாது தூப்போல அப்படின்னு சொல்ற மாப்டா இருந்தாக்க சின்ன குழந்தை பிறந்த இருக்கக்கூடிய குழந்தை போல எவ்வளவு மிருதுவா இருக்கு கொஞ்சம் கெட்டியா பிடிச்சு விட்டா செவந்து போயிடுறது அந்த சரீரம் அது மாதிரி பூ போல இருக்கு அப்படின்னு சொல்றோம் பூ போல இருக்கக்கூடியது பூ போல இட்லி பூ போல இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது வில்லு போய் பூ போல இருந்தாக்க அதை விஷயத்தின் அடிக்கிறது வில்லு பூ போல இருந்து இட்லி வில்லு அட்டமாக இருந்துருச்சுனாக்க அது ரொம்ப விஷயம் சரி இட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு எதாவது ஒரு கூட ஒரு சுற்றிலும் கொடுக்கணும் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் அப்படியோன அது எது இப்படி இப்படி இருக்கணுமோ அது தெரியல அது வஜ்ராதபி இருக்கட்டும் நாங்க யாராவது ஒரே தேன்வண்டு கூட்டத்தால மதுகமையே மதுனா தேன் அந்த தேனை சேகரித்து குடுக்கறதுனால மதுக்கரம் அப்படின்னு தேன்வண்டுக்கு பேரு இந்த கர்நாடகாவில் மதுக்கரங்கிற பேரு கொஞ்சம் அதிகமா உண்டு அது ஸ்டாங்க ராமாயணத்துல பல இடத்துல பாத்தீங்கன்னா தூணி சாட்சய சாதகம் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஆனது வந்துட்டே இருக்கும் அது என்ன தூணிங்கிறது அந்த சம்ஸ்கிருத்த அம்பரா தூணி அப்படின்னு சொல்ற போதும் ஆங்கிலத்தில் அம்புகள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கோஷத்துக்கு தூணின்னு சொல்றது கோஷம்னா ஒரே இனி கண்டெய்னர் இருக்கு கோஷம் அக்ஷயசாதகம் ஒரு நாளும் குறையாம சாயகம்னா பானம் அந்த பானமானது அக்ஷயமா குறையாமல் என்ன பிரயோஜனம் சொல்லிருந்தோம் அவன் வீரனுக்கு இவனுக்கு அஞ்சே அஞ்சு பானம் தான் இந்த அஞ்சு பானம் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆறாவது ஒரு பானம் இல்ல பஞ்சபிஷிக சாயகம்னு ஒரு பேரு ஆச்சாரியாருடைய சொல்லி கொடுத்துருவாங்க அவர கோஷம் படிக்க வேண்டாம் இதுக்காக தாத்துமஞ்சலி இருக்க வேண்டாம் ஆனா அது கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் சப்தமஞ்சலி தாத்துமஞ்சலி தெரியல அர்த்தம் பண்ண முடியாது அது வேற விஷயம் அது இது படிச்சுட்டே இருந்தால இந்த சம்ஸ்கிருத பாஷாபிமானத்தையும் பாஷா ஜானத்தையும் அபிவிருத்தி பண்ணி விட்டுரும் பஞ்சபிஷிக அஞ்சே அஞ்சு புஷ்பங்கள் சூத்தம் சொல்லக்கூடிய மா அசோகம் அரவிந்தம் செந்தாமரை நீலோத்பலம்னு சொல்லக்கூடிய குவலையும் நவமல்லிகைதான் ஞாபகனுக்கு அஞ்சு புஷ்பங்கள் மன்னதனுடைய பானங்களாக இருக்கு பஞ்சபிஷிகாக தனுஷ்போஷ்பம் மதுகரமயி பஞ்சபிஷிகாக வசந்த ரொம்ப புஷ்பத்தை போய் பானமா போட்டி மானுலக்குமா ரத்தத்தை அடிக்கும்படியா செய்யுமா புஷ்பத்தை அர்ச்சரம் தோணுது அடிக்கலானே தோணாத அந்த மாதிரி மிருதுவா இருக்கக்கூடிய புஷ்பத்தை அதே அதுவும் அஞ்சே அஞ்சு புஷ்பத்தை பானமா வச்சிருக்கான் சரி வில் இப்படி இருக்கு வெறும் புஷ்பத்தால செய்யப்பட்ட வில் அஞ்சே அஞ்சு பானங்கள் அதுவும் புஷ்ப பானங்களா இருக்கு தேர்வண்டு கூட வரிசையான நான்கே இருக்குறவளாவது அப்படி ஆயிடும் இன்கமான் ரொம்ப கேபிளா இருந்துட்டான் அவனுடைய பலத்துல ஓடினு இருக்கும் வண்டி சில பின்பாட்டுடைய பலத்தை தூக்கி விட்டுடும் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய யாருன வசந்த சாமந்த ரொம்பன்ஸ் பண்ணக்கூர் அந்த மாதிரி வசந்த ரித்து சித்திர வைகாசி ரெண்டும் சேர்ந்து அந்த வசந்த ரித்துல புஷ்பங்கள் எல்லாம் நிறைய மலரக்கூடிய சமயம் அது வசந்த ருத்துக்குரகா அப்படின்னு பகவான் கீதையில சொல்லிவிட்டார் வசந்த ரித்து இவனுக்கு ரொம்ப நெருங்கின சகாவாக இவனுக்கு லெப்டனண்டா இருக்கா வசந்த சாமந்த மருத் ஆயோதனாவது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா இவ்வளவு ரொம்ப பிரஜைலா இருக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் யுத்தத்துக்கு போறானே இவனுக்கு ஏதாவது ஆபத்து வராதுபடி இவனையாவது காப்பாடுறதுக்கு ரத்த ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்படின்னா மலைய மாதம் ஒரு ரசங்க அது கண்ணுக்கே தெரியாத ஒரு தேரா இருக்கு கண்ணால் பார்க்க முடியுமோ காத்த மலையை மாறுதுன்னு ராகத்த சொல்லலை மலையை மாறுதா மலைய அது காத்து தென்கள் காத்துதான் மலையை மாறுதல் அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கே தெரியாத காத்தானது அதுவும் சுகமா மேலப்பட்ட குழு கொடுக்க நல்ல சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காத்து அந்த மலையை தேரா இருக்கு ஆயோத நிலத்தை வெறும் தேர் இல்ல இங்கே கௌரவமா பவனி பெறக்கூடிய தேர் இல்ல யுத்தத்துக்கு போகக்கூடிய காருக்கும் எங்கேயாவது வித்தியாசம் இல்லையா நம்ம ஊர் ரோட்லேயே டேங்க் தேவை போல இருக்கு சாதாரண கார் விட முடியல டேங்க் இருந்தா தேவையான தௌரியமா தோணுது அவ்வளவு ரோடே மோசமா இருக்கு அந்த போய் யுத்தம் பண்ற போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வெஹிக்கிள் சரி எல்லாமே பூஞ்சையா இருக்கேன் கொஞ்சம் ஒன்னு இருக்கா இல்ல பெரிய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெங்க் இல்லாட்டா கூட நம்பர்ஸ் ஒண்ணு கோடி பேரை சேர்த்துனாக்க இந்த நம்பர்ஸ் பார்த்து விரோதியா இருக்கக்கூடியவன் பயந்து போனாலும் போயிடலாம அந்த நிறைய கோடி சைன்யங்கள் இருக்கோம் ததாபி ஒரே ஒருவனா இருக்கான் ஒரு வீரமும் ஒருத்தனோட யுத்தம் பண்ணறது பழைய காலத்துல தர்ம யுத்தத்துல நியாயம் இண்டிவிஜுவல் டூவல்ஸ் தான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய காண்ட சொல்ற அந்த மாதிரி ஒன் டு ஒன் காம்பேக்ட் இல்ல உலகம் முழுக்க இவனுக்கு எதிர்பக்கத்துலவேரணும் அவனை ஒதுங்கி போயிடுவோம் அந்த மாதிரி இருக்க அனங்கா இவன் அப்புறம் தெரிஞ்சமா இருக்காது வரிசையால் ஏற்பட்ட நான்கு அஞ்சே அஞ்சு பானங்கள் அதுவும் புஷ்பத்தார செய்யப்பட்ட பானங்கள் ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய வசந்த ருத்து இவனுக்கு சகா ஏறி யுத்தத்துக்கு ஆகக்கூடிய தேரோ மலையமாவதும் மென்மையான தென்றோ காத்து இவனோ ஒருவனா இருக்கான் அலங்கனாக இருக்கான் சரீரமும் இல்லாமல் இருக்கான் எதிர்த்தாப்புற உலகம் முழுக்க எதிர்ப்பா இவ்வளவு வேறையும் ஜெயிச்சுடா போய் தோல்வி அடைஞ்சாலும் இல்ல ஜ விஜயத்தை அது ரொம்ப உண்டா கிடையாது இந்த மன்மதனுக்கு மாத்திரம் எங்க போனாலும் அவனுக்கு தான் ஜெயம் அவனுக்கு தோல்வியே இல்ல விஜயத்தேன்னு எடுத்துக்காட்டு விட்டேன் இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் எப்போது ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்லாம பெரிய முடியுமா உலகத்தை ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கமா ியாக பிறந்த பார் கூப்படுமகிரி சுதே அப்படின்னு இந்த சௌந்தரிலயே பாத்தீங்கன்னா பார்வதியாக வந்த கோல தான் அடிக்கடி நிறைய அத அகராஜன்ய தனையே அப்புறம் பல இடங்கள்ல இந்த மாதிரி ஹிமகிரி சுதே இப்படி எல்லாம் பார்வதி சொல்லக்கூடிய பதங்களாகவே நிறைய வருது ஏன் பார்வதி சொன்னாள் பார்வதி கல்யாணம் ஆகக்கூடிய சமயத்தில் தான் கடைக்கன் பார்வையால் தாக்ஷாயி உஜ்ஜீவனம் தாக்ஷானி உஜ்ஜீவனம் பண்றதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா அப்போ ரெகுலர் நான் பஸ்மமா போதையே பஸ்மமா போனப்புறம் தான் உஜ்ஜீவனம் பண்ணும் அதனால பார்வதியோட தான் சம்பந்தப்பட்டது இந்த சம்பவம் அதனாலதான் ஹிமகிரி சுதே உன்னுடைய கடைக்கன் பார்வையில ஏதோ ஒரு கிருப்ப ஒரு கருணா கட்டாட்சத்தை அடைஞ்சுட்டான் அந்த உலகத்தை அப்பாங்க வீக் பெருமை என்ன சொல்வேன் அப்படிங்கறதா ஜெயத்தை சொல்லல மன்மதன் எல்லாத்தையும் உலகத்தை ஜெயிக்கிறான்னு சொல்ற மாதிரி ஸ்லோகம் வெளிப்படையா பார்க்கிற போது தெரிஞ்சா கூட காமாட்சியு ஜ சொல்றன் கத்தப்படி ஜெயிக்கக்கு அவனுக்கு அனுகம் இருக்கு தனுஷ்பௌம்வுர்வி மதுகரமீ பஞ்சபிஷிக வசந்த சாமந்த மலைய மரு தாபி ஏகம் சுத்தை அபங்கே அனங்கோ ஸ்லோகம் ஆறு ஸ்லோகம் எடுத்து ஏழாம் ஸ்லோகம் ஆரம்பிக்கணும் ஆறு ஸ்லோகம் சொத்துட்டார் ஆச்சாரியா அம்பாளை பத்தி பொதுவா அம்பாளுடைய பெருமையும் அவளுடைய பாதுடி பிரபாவத்தையும் அவள் யாராருக்குறதையும் அவளை உபாசிச்சு நாராயணனும் இதெல்லாம் சொன்னார் இதுவரை அம்பாளுடைய பல கோலங்களில் எந்த கோலமானது இந்த சௌந்தரலகரிக்கு உபாசியமான தேவத அப்படின்னு இது மட்டும் சொல்லல ஒரு குழு கொடுத்த நாலாவது ஸ்லோகத்துல கையால மு காட்டக்கூடிய அம்பாள் உண்டு ஆனா அந்த அம்பாளை பத்தி நான் சொல்லல கையால முத்திரை காட்டாமல் காலாலேயே அபயப்பிரதானம் வரப்பிரதானம் செய்யக்கூடிய அம்பாலை தான் சொல்றேன் அப்படிங்கறது ஒரு குழு கொடுத்தாள் நாலாவது ஸ்லோகத்துல தவகி சரணும் ஏவன் இப்புணுன்னு சொல்ற பொழுது அந்த சௌந்தரக்கு யார் உபாசியமான தேவத அப்படிங்கறத ஏழாம் ஸ்லோகத்தில் தான் குட்டை உடைக்கலை அந்த குட்ட உடைக்கிறபோது கூட பேரை சொல்லாமல் குட்டை உடைக்கிறார் பேர சொல்லப்படாதுன்னு ஒரு மனது ஊற சொன்னாலும் பேர சொல்லாத அப்படின்னு ஒரு மனது அது பின்னாடி அதை பத்தி இன்னும் ஏன்னா ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மீனாட்சியோட பேரை சொல்லாமலேயே அம்பத்தி ஆறா ஸ்லோகத்துல மீனாட்சியுடைய பெருமை சொல்லியிருக்காள் தபா பர்னே கர்ணே ஜப்பானு அந்த ஸ்லோகம் வரும்போது ஏன் பேரை சொல்லப்படாதுங்கிறத ரொம்ப அழகா பெரிவா எடுத்து பெரிய எல்லாம் பிரிவா போட்டிதான் அது மதுரையில போற போது மீனாட்சியுடைய பேரை சொல்ல முழுக்க அணுகுற வாக்கு மீனாட்சியுடைய பேரை ஏன் சொல்லலைங்கிறத பத்தி ஒரு முழுக்க அழுக்கிற பாஷன் அப்படி சொல்லி இருக்க சொன்னும்புீனமான மனது பழைய காலத்துல யாராவது பெரிய வாழ்க்கை படிச்சேன் பெரிய வாழ்க்கை படித்தேன் ஊரை சொல்லி பெரிய வாழ்க்கை சொல்றது அப்படிதான் வழக்கம் பேரை சொல்றது வழக்கம் இல்லை அதே மாதிரி வேதாத்தியனத்துக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ரொம்ப பிரசித்தி சில பேர் நிறைய குழந்தைகளுக்கு வேதாத்தியம் பண்ணி வச்ச வாழ்க்கை எழுபத்தஞ்சு சதவீதம் அந்த ஒரு பெரியவர்கிட்ட படிச்ச வாழா இருப்பான் இப்ப சமீபத்துல கூட மாதிரி யாரோ ஒரு வேதா வேத பேரை சந்திக்க முடியாது இருந்தது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் மணக்கால் வாசியன்னு மணக்கால் பெரிய ஆசிரியர் ஆமா நாள் உடனே